அத்தியாயம் நூற்றி ஆறு குறைஷ் ஒரு கோத்திரத்தின் பெயர் அளவற்றும் நிகரட்ட அன்புடையமாகிய அல்லாஹுவின் பெயரால் குறைஷிகளை மகிழ்வித்ததற்காகவும் குளிர் மற்றும் கோடை கால பயணங்களில் அவர்களை மகிழ்வித்ததற்காகவும் இந்த ஆலயத்தின் இறைவனை அவர்கள் வணங்கட்டும் பசியின் போது அவர்களுக்கு அவன் உணவளித்தான் பயத்திலிருந்து அவர்களுக்கு அபயம் அளித்தான்